நற்றினியின் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் வரிசையில் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறது கமரேட்டிவ் ஓவர் பிரிண்ட் அதாவது நினைவு ஓவர் பிரிண்ட் பற்றி நாம அஞ்சல் தலைகள் வகைகளில் பற்றி பேசும்போது நினைவு அஞ்சல் தலைகள்னும் ஒரு வகை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு தலைவரையோ ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விழாவையோ நினைவுபடுத்தும் போது அது குறித்த ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா அதுதான் நினைவு அஞ்சல் தலை அதாவது கமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இதோட மிகுதி அதாவது எக்ஸ்டென்ஷன் தான் நினைவு ஓவர் பிரிண்ட் அதாவது கமமரேட்டிவ் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை ஓகே நினைவு அஞ்சல் தலையே வெளியிட முடியும் இருக்கும்போது ஓவர் பிரிண்ட்டுக்கு என்ன அவசியம் அப்படியே அவசியம்னு வந்தா எந்த மாதிரி சமயங்கள்ல அது வரும் அதை பத்தி நாம பேசி தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது உதாரணத்துக்கு ஒரு பிரபலமானவரை பெருமைப்படுத்தணும்ட்டு அரசாங்கம் வந்து முடிவு செய்யறாங்க அதுக்கு மிக குறைஞ்ச கால அளவே இருக்கு அதாவது குறைந்த நாட்களே இருக்குன்ட்டு வச்சுக்குவோம் அந்த பிரபலமானவரை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தலை வெளியிடணும்னு பார்க்கும்போது குறைஞ்ச நாட்களில் இமேஜ் அதாவது படம் கிடைச்சி அதை டிசைன் வடிவமைச்சு ப்ரூஃப் மாதிரி பார்த்து ப்ரிண்ட் செஞ்சு வெளியிட உரிய கால அவகாசம் குறைவாக இருக்கும்போது அஞ்சல் துறைக்கும் அரசாங்கத்துக்கும் உதவிகரமாக இருந்து வெளியிடப்படுற அஞ்சல் தலைகள் ஓ நினைவு ஓவர் பிரிண்ட அஞ்சல் தலைகள் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி முன்னமேயே வெளியிடப்பட்ட ஒரு நினைவு அஞ்சல் தலை மீது அரசாங்கம் பெருமைப்படுத்த நினைக்கிற நபர் அல்லது இடம் அல்லது நிகழ்ச்சி இதை பற்றின பேரை சீல் வச்சு வெளியிட்டுருவாங்க இந்த மாதிரி சீல் வச்சு வெளியிடுற அஞ்சல் தலைகள் தான் நினைவு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைன்னு சொல்லுவோம் இந்த நினைவு ஓவர் பிரிண்ட் அஞ்சல்தலைய பிரிட்டிஷ் நிர்வாகத்து கீழே இருந்த ஹாங்காங் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் முதல்ல வெளியிட்டாங்க எதுக்குன்னா ஹாங்காங்கில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக இந்த ஓவர் பிரிண்ட் அஞ்சல்தலையை வெளியிட்டாங்க அதே போல் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரெண்டு நினைவு ஓவர் பிரிண்ட் அஞ்சல்தலையே வெளியிட்டாங்க முதலாவது அப்படிங்கிற வீராங்கனைய அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டனோட அஞ்சல் தலையில பதிவு செஞ்சு வெளியிட்டாங்க ரெண்டாவது ஹவாய் தீவ ஜேம்ஸ் குக்ங்கிற பிரிட்டிஷ் மாலுமி கண்டுபிடிச்ச நூத்தி ஐம்பதாவது வருஷத்தை சிறப்பிக்கிற மாதிரியான ஓவர் பிரிண்ட் சீல அஞ்சு சென்ட் மதிப்புள்ள அமெரிக்க அதிபரானோட அஞ்சல் தலையில பதிவு செஞ்சு வெளியிட்டாங்க அஞ்சல் தலைகள் நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கிற உலகத்துல பல்வேறு நாடுகள் பல்வேறு சமயங்கள்ல வெளியிட்டிருக்காங்க இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி குறுகிய காலத்துல ஒரு நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த தொடங்குனதுதான் இந்த நினைவு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் அடுத்த வாரம் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் வரிசையில் நாம தெரிஞ்சுக்க போகிறது செயல்பாட்டு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் அதாவது ஃபங்க்ஷனல் ஓவர் பிரிண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அதை பத்தின தகவல்களோட நம்ம அஞ்சல் தலை பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்